எனக்கு அவற்றை விட மாட்டேன் ஒன்று ஒவ்வொரு மாதமும் மூன்று நாட்கள் நோன்பு வைப்பது இரண்டு தொழுவது மூன்று வித்திரு தொழும் வரை தூங்காமல் இருப்பது அதாவது வித்திரு தொழுது தூங்குவது முஸ்லீம் ஏழு இரண்டு இரண்டு